வணக்கம் மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபுக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மகிழ்ச்சியான நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா நூத்தி இடத்தில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது இரண்டு உலகில் குறைவாக செலவாகும் நகரங்கள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் நகரம் டமாஸ்கஸ் மூன்று உலகில் அதிகமாக செலவாகும் நகரங்கள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் நகரம் சிங்கப்பூர் நான்கு உலகில் முதல் குடியரசு நாடு ஸ்பாட்டா இது தற்பொழுது கிரீஸ் நாட்டில் அமைந்துள்ளது ஐந்து ஐக்கிய நாடுகள் சபையின் எட்டாவது பொதுச் செயலாளராக இருந்தவர் பாங்கி மூன் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று முன்மொழியப்பட்ட டபி எரிவாயு குழாய் திட்டத்திற்கான வழிநடத்தும் குழுவின் சந்திப்பை ஏற்படுத்த ஏற்படுத்தவுள்ள நாடு எது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெறவுள்ளது மூன்று அமெரிக்காவின் எந்த போர்க்கப்பல் ஜப்பான் கடற்படையால் மூள்கடிக்கப்பட்டு எழுபத்தி ஆண்டுகள் கண்டறியப்படாமல் இருந்தது நான்கு மகாவீரர் தனது பிரசங்கத்தில் அதிகம் அழுத்தம் கொடுத்த பண்பு எது ஐந்து இந்திய வரலாற்றில் வேத கலாச்சாரம் ஏற்படுத்திய தாக்கம் எது மீண்டும் நாளை சந்திப்போ நன்றி